அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது நம்முடைய சாஸ்திரப்படி ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் கடவுளுக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் திருமணம் செய்து கொண்டால் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிவிடுகிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிற போது அது அடிக்கடி நம்ம பரிகாசம் பண்ணுறது அதெல்லாம் தர்மமாக இத்தனை வருஷமாக நாங்கள் ரொம்ப அன்பாக இருந்தோம் தர்மத்தை எல்லாம் பண்ணினோம் என்னதான் சுவாமி பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா என்ன பிரயோஜனம் இத்தனை வருஷமாக இப்படி வாழ்கிறதே பிரயோஜனம் சில பயணத்தினுடைய குறிக்கோளை அடையிறதே பார்ப்பாங்க இங்கே பயணமே இன்பம் மார்னிங் டு நைட்டு ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒழுங்காக தர்மத்தை வாழ்கிறத விட வேறு என்ன பிரயோஜனம் இருக்குது வாழ்ந்து வாழ்ந்து அதுவே நம்ம பழக்கமாக போகிறது இருக்கே அதுதான் பிரயோஜனம் இதனால் அது வரும் இது வரும்லாம் நினச்சிக்க வேண்டாம் வந்தால் வந்துட்டு போகிறது அது பை ப்ராடக்ட் நான் எவ்வரிடே காலம்பிர எந்திரிக்கிறபோது சந்தோஷமாக எந்திரிக்கிறேன் வாழ்கிற போது தினம் சந்தோஷமாக காரியத்தை பண்ணுறேன் தூங்குகிற போதும் சந்தோஷமாக தூங்க போகிறேன் வேறு என்ன வேணும் இது அப்படியே ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமாக இதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியல இது அப்போ கிடைக்கிறதுக்காக பண்ணுறோமா என்ன இதுவே தான் அது ஆக அன்பாக இருந்ததே பயன் அறத்தை கடைப்பிடித்ததே பயன் ஆக முயற்சியே இன்பம் முயற்சியினால் அடையப்படுவது இன்பம் அல்ல அது வந்து என்ன ரெண்டாவது இன்பம் டே டு டே சந்தோஷமாக இருக்குது இன்பம் தரக்கூடிய வீடு அறிவுள்ள மக்கள் தீய சொற்களை சொல்லாத மனைவி எதையும் எதிர்பாராத உதவி செய்யும் நண்பன் நல்ல செல்வம் தன்னுடைய மனைவியினிடத்தில் பேரன்பு இட்ட இட்டக்கட்டளையை செய்யும் பணியாளர்கள் விருந்தோம்பல் வழிபாடு சுவையான உணவு சத்சங்கம் இவை அனைத்தும் அமைந்த இல்வாழ்க்கை போற்றுவதற்கு உரியது பாராட்டுவதற்கு உரியது இல்லை விஷயம் பார்க்கணும் அபிராமி அம்மை பதிகம்னு இருக்கு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி யே அப்படின்னு அபிராமி அம்மை பதிகத்தில் பாடினார் அபிராமி பட்டர் இந்த பாடல்லாம் படித்து பாருங்க இப்போ நான் சொன்னேன் இதே மாதிரி தான் கலையாத கல்வி மறக்கக்கூடாது படித்த படிப்பு மறக்கக்கூடாது குறையாத வயது தீர்காயுஸுன்னு அர்த்தம் ஓர் கபடுவாராத நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னா அது கபடம் இருக்கக்கூடாது வஞ்சனை இருக்கக்கூடாது இதையும் எதிர்பாராத ஒரு அன்போடு இருக்கணும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் நெஞ்சில் வஞ்சனம் இல்லாத கபடு இல்லாத ஒரு சத்சங்கம் கிடைக்கணும் நல்லவர்களுடைய பழக்கம் கபடு வாராத நட்பு கன்றாத வளமை வாழ்க்கையில் பொருளாதாரம் கொடை கஷ்டமே வரக்கூடாது குன்றாத இளமை எப்போ உற்சாகத்தோடு இருக்கணும் கழுப்பினி அதாவது அன்னத்தினாலேயோ இல்லை கர்மாவினாலேயோ வரக்கூடிய நோயில்லாத ஒரு சரீரம் சலியாத மனம் அழுத்துக்காத ஒரு மனஸ் அன்பு அகலாத மனைவி இதில் ஒன்றும் விளக்கம் சொல்ல வேண்டாம் மாறாத அன்புடைய மனைவி தவறாத சந்தானம் தர்மத்தை மீறாமல் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் தாளாத கீர்த்தி நாளாக நாளாக புகழ் வளர்ந்துட்டே போகணும் கீழே போகக்கூடாது மாறாத வார்த்தை வாக்கு கொடுத்தா மாறக்கூடாது தடைகள் வாராத கொடையும் பிறருக்கு தானம் பண்ணுறதுல எந்த இடைஞ்சிலும் வரக்கூடாது தொலையாத நிதியமும் பணமெல்லாம் வீணா போயிடப்படுத்து நிதியெல்லாம் காணாம போயிடுத்து தொலையாத நிதியமும் கோணாத கோலும் நான் வாழ்கிற இடத்துல ராஜா ஒழுங்காக இருக்கணும் ராஜா தர்மத்தம் மீறாதவனாக இருக்கணும் கோணாத கோலும் செங்கோல் வளையப்படாது ஒரு துன்பமில்லாத வாழ்வும் வாழ்க்கையில் துன்பம் தெரியாதபடி தர்மமாக போயிட்டுருக்கணும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி உன்னுடைய திருவடியில் எப்போ அன்போடு இருக்கணும் பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் பெரிய நல்ல சத்சங்கத்திலையும் இருக்கிறதுக்கும் அம்மா அபிராமி அனுகிரகம் பண்ணுங்கிறது அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே இந்த பார்க்கடலில் தூங்காமல் தூங்கின்றிருக்கிற அந்த பெருமாள் இருக்காரே அவருடைய தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே இந்த திருக்கடவுர் திருக்கடூரில் ரெண்டு இருக்கு திருக்கடூர் மயானம்னு ஒன்று இருக்குது திருக்கடவுர்னு ஒன்று இருக்குது ரெண்டுக்கும் பதிகங்கள்லாம் பெரியோர்கள் பாடியிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய அழுதிக் கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அமுதீஷ்ன்னு அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு அமிர்தேஸ்வரர்னு பேர் அமிர்தகடேஸ்வரர்னு பேர் அப்பேற்பட்ட சுவாமியினுடைய பாகமாக இருக்கக்கூடியவள் அர்த்தநாரீஸ்வர தத்துவம் அகலாத சுகபாணி கையில் கிளி வச்சுன்னுருக்க அருள்வாமி அபிராமி அப்பேற்பட்ட அபிராமி நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு பாடியிருக்கிறதுலாம் ஏன் வச்சுக்கணும் மேலும் தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு